அவர்கள் தொழுகைக்கு வருவதற்கு முன் நபி தோழர்கள் சுண்ண தொழுவதற்காக தூண்களை நோக்கி விரைவார்கள் இவ்வாறே பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் அதிக நேரம் இல்லாமல் இருந்தும் மகிழ்வுக்கு முன்பு இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள்